ஒரு முறை உட்கார் ஒரு மனிதர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அவர் கூறவே இல்லை அவரின் உணவில் ஒரு கவலம் மட்டுமே இருந்த சமயம் தன் வாய் அருகே அவர் அதை உயர்த்திய போதுமில்லாஹி அவ்வளஹ என்று கூறினார் உடனே நபிசல்லுடன் சைதான் தன் வயிற்றில் உள்ளதை பாந்தி எடுத்து விட்டான் என்று நபி சொல்லு அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் அபோ தாவோ மூன்று ஏழு ஆறு எட்டு நசை இரண்டு எட்டு இரண்டு